இதெல்லாம் விசாரணத்தினால அதே ஆபாசமாகன் அதிஷ்டானத்தோடு ஏகத்து மழாயிரம் எதனாலன்னா அயஷ்டானத்தினுடைய தன்மைகள் எல்லாம் இவனுக்கு இருக்கு நான் சுகமாய் சுக வடிவன் அதனால சுகத்தை விரும்புகிறது நான் நித்தியன் மரணம் இல்லாதவன் அதனால தான் சாப்பிடாம விரும்புகிறான் ஒருவரும் சாகத்தை விரும்புகிறதே இல்லை சத் தன்மை சத் உசித் அறிவு எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் ஆசைப்பட்றான் எதை பார்த்தாலும் அது தெரியணும் இது தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அறிவித்தன்மை அப்புறம் நான் அகண்டன் பூரணம் என்ன நிச்சயம் இருக்குது அதனால் விருத்தி பண்ணதே ஆசைப்பட்றாங்களே சுருக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்லையே ஒரு வியாபாரம்னா வியாபாரம் விருத்தியாக பண்ணுறான் சுருக்கதே இல்லை ஒரு வீடு வாங்கினான்னா ஒன்று வீடு வாங்கினது ஆசைப்பட்றாங்க ஒரு ஒரு லட்சம் சம்பாதித்து ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றான் விருதி பண்ணிட்டே போகிறதா அதனு காரணம் என்ன அந்த பூரணத்த உணர்வு அங்கே இருந்துக்கிட்டு அது விருதியிலேயே போகிறது இந்த விருதியம் சொல்லலை உள்ளே நீ பூரணமாக இருக்க அதை உணர்ந்துக்கப்போ இது வந்து பண்ண முடியாது இது பிரார்த்தனை சாதன்தான் விருதி ஆகும் இல்லையா இல்லை விருதி ஆறு வழி இல்லைங்க தடையேற்பட்டும் அதை துக்கப்படுவாய் அது வேண்டாம் அதோட நித்திய பூரணம் அது நித்தியம் ஆத்மா நித்தியம் அதனால தான் என் பேரன் பேத்துக்கெல்லாம் சம்பாதிச்சு வைக்கிறேன் ஆசைப்படுறது காரணம் அது நித்தியந்தான் நித்திய புத்தி நித்திய என் பேர் பேரன் சொல்லணும் எங்கள் தாத்தாவில் வச்சுட்டு சொல்லணும் அதனால தான் நான் சம்பாதிச்சு வைக்கிறேன்ப்பா அப்படி என்ன பண்ணுறேன் இப்படியே போயிட்டால் முடியுமா என் பேரன் எல்லாம் சொல்லணுமா இல்லையாம் பேரனுக்கு தான் எழுதி வைக்க அது எப்படி எழுது தெரியுமா அவர்கள் மயிற்ற பெருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உரிமை வழியாக விற்கிறதுக்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு அப்படி எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறேன் பிரிவில் ஆனந்த திருப்தி பெற்றுள்ள பிரம வத்து மருவிய விடயத்தாலே மகிழ்வு சோர்வடையான உறவிய காமமாதி உட்டிடான் தன்னிடத்தை சர்வதா அறிவிப்போனாகி சந்ததம் மகிழ்ச்சி சார்வன் அறுநூற்றி ஒன்பதாவது பாட்டி பிரிவில் ஆனந்த திருப்தி அது திருப்திருக்கே ஊர் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் நேரம் போகிறதே இல்லை அது எப்போது திருப்தனாகவே இருக்கான் அப்போது நாலாம் பூமி காரணத்துக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னாக்க அந்த விவகார காலம் மட்டும்தான் அது கொதிங்கிருக்கிமோ இல்லையே அது ஒன்று நீங்கள் போகிறதில்லை பாசியம் படைச்ச நீர் இல்லை ஒதுக்கினாக்க தண்ணி குடிச்சு போடுறேன் அப்படி மீடு ஒட்டிக்கும் அப்படி போல் சம்ஸ்கார ஞானம் உண்டு எப்போது உண்டு விவகார காலத்தில் அந்த எந்த அளவுக்கு வேறு அந்த அளவு நேரம்தான் அது போயிட்டு சொன்னால் அவர் பழையபடி வந்தார் அதனால் வந்து ஆனந்த திருப்தி பெற்றோர் பிரமவித்து என்ன செய்கிறான் மருவிய விடையத்தாலே கர்மானுசாரமாக பொருந்திய விஷயங்கள் மூலமாக மகிழ்வு சோர்வு அடையான் அது வருது அனுகூல பதார்த்தங்கள் வந்து சந்தோஷப்படுறான் பிரித்துகூல பதார்த்தங்கள் வந்து துக்கப்படுறான் அது அவனுக்கு கிடையாது என்னையாது சந்தோ லாபம் வந்தால் சந்தோஷப்படலாமே அப்படின்னா விஷய லாபங்கள்லேயும் எனக்கு ஆசை இல்லை விஷய நஷ்டங்கள்லையும் எனக்கு ஆசை இல்லை சம்பந்தம் கிடையாது அது பிரார்த்தானு சாரம் கூடுது பிரியுது போட்டும் அதில் என்ன இருக்குது நான் ஆனந்தூடமாக இருக்கும்போது அதுலேருந்து ஆனந்தம் என்ன அந்த ஆனந்தமும் எங்கேருந்தான் போகுது விஷயானந்தமும் இல்லையே அப்படிங்கிற நிச்சயம் இருக்குது அப்படியான் அதில் அதனிடத்தில் உறவையை காவமாகி விட்டுவிடான் அதில் இருக்கின்ற விஷயங்களில் விஸ் ராகம் துவேஷம் அடைய மாட்டான் அது நமக்கு வந்துடுச்சுன்னு ராகமோ அல்ல போயிடுச்சுன்னு துவேஷமோ கிடையாது வந்திருச்சுன்னு சேர்த்து வைக்கணும் இருப்பு ஆசையோ அல்ல போயிடுச்சே அமர்ந்துட்டேனுங்கிற கிடையாது அதுதான் சொல்கிறார் ஒன்று அர்க்காக இயல்பற்ற செல்வம் அது பெற்றால் அர்க்கமாக அங்கே அது இல்லாதார்கள் இல்லை தொழ்த்தத்தார் சொல்றது இப்போ ஞானிகளுக்கு சொல்ல வச்சுக்கோங்களேன் நிலையாக அவன் சொல்கிறார் அர்க்காய் செல்வம் அது பெரிய பெருமையாக எழுதுகிறார் ஆரஞ்சானுசாரமாக கிடைக்குமே அப்போது நல்ல காலையும் செஞ்சிருங்க அப்படிங்கிறார் அர்க்காய்பட்டு செல்வோம் அது பெற்றால் அது சும்மா வந்துடறதில்லை அதுதான் கர்ம இருந்தா வரும் பலப்பிராரத்தில் வந்தே தீரம் வித்யாராம சாமிகளை தங்க கட்டி வந்ததுன்னா பலப்பிராரம் வந்தே தீர்ந்தது அவர் என்ன பண்ணார் தனக்கா வச்சுக்கிட்டாரு ராஜா குடிச்சுட்டாரு அறுக்கமாக அங்கே செயல் அப்போ செஞ்சு விடு அப்புறம் நாளைக்கு நாளைக்கு எழுதி வச்சாமன்னா புத்தி மாறி போயிடும் அப்புறம் சந்திரம் வந்து அப்போ செஞ்சிடு இல்லைன்னு எடுத்து வச்சுரு வேற வருவாங்க கிராக்கி வரும் அப்படிப்பட்ட மனோபாவம் கொள்ளுங்கள் ஜீவன் முத்துங்க அப்படி உண்டு அஞ்ஞான காலத்துக்கு வேலை தாருக்கு வருமானா வராது வரலன்னாலும் கூட சிறு சிறு அபியாசம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ செய்யலன்னா கொஞ்சம் காலம் கழிச்சுங்க எடுத்து வச்சுக்கலாம் இல்லை எடுத்து வச்சு கொஞ்சமாக செய்யலாம் அபியாசம் பண்ணலாம் அதனால்தான் உறவிய விருப்பு வெறுப்பதை காவமாதி விட்டுடான் தன்னிடத்தை சர்வதார் அமைப்பவனாகி எப்போதுமே நான் பிரம்மஸ்வரவன் நான் ஆனந்தவடிவன் என்றே சந்தோஷப்பட்டு இருப்பான் சந்ததம் மகிழ்ச்சி சார்பன் எப்போ அது மகிழ்ச்சியாகவே இருப்பான் உள்ளிருந்து வர்றவா மகிழ்ச்சி அல்லவா அதனால் வெளியில் விஷயங்கள் பற்றி கவலையே இல்லை அது வந்தால் என்ன போனால் என்ன லாபம் நஷ்டம் என்ன ரெண்டுமே சுகத்தி நிமித்தமாக கருதுறது இல்லை பிறப்பில் ஆர்த்தர் தான் குடிபிரியது என்ற ஒரே கருத்தை கொண்டு உதாசீனமாக இருக்கிறான்னு அர்த்தம் பரவியலீழை செய்யும் பாலகன் பசிதாக மருவிய தேகபீடை மற்றதும் வீட்டிலே புரிவது போல ஞானி ஊரணுகியாகி நிருமல நிரகங்கார நிலைமையாயிரம நவிப்ப நித்தம் இவை சொல்லாமல் அறுநூத்தி பத்தாவது ஒரு நாதர் சிதியருக்கு நிலைகளை பற்றி சொல்லிட்டு வர்றார் இதுவரைக்கும் சொல்ல சொல்றதெல்லாம் நாலாம் மேல சொல்ல வரார் அடுத்த பாட்டிலிருந்து அஞ்சு ஆறு முகமையிலே விளக்க போகிறார் அதாவது பரவிய லீலை செய்யும் பாலகன் பசிதாகங்கள் விரிவாக விளையாடி கொண்டிருக்கும் பாலகன் சிறு பையனும் அவனுக்கு பசிதாக தெரியாது விளையாட்டே இருப்பான் மருவிய தேகபீடை இன்னும் நோயே காய்சூட வந்துருக்கும் அப்போ உள்ள விளையாடுவோம் மற்ற ஏதும் மற்ற எதுவும் விட்டு இதையெல்லாம் கவனிக்காமல் லீலை புரிவது போல் விளையாடுவது போல் சின்ன பசங்கள் சாப்பாடு பதித்தாங்க கூட தெரியாது மருந்து குடிச்சு போட்டு காய்ச்சலாக இருக்கும் ஓடி போயிடுவோம் விளையாடுறது ஏன்னா அந்த விளையாட்டில் அவ்வளோ பிரியம் உடலை பற்றி ஞாபகம் இருக்கிறதில்ல உடலை கவனிக்கிறவங்க சிந்தனையும் இருக்கிறதில்லை குழந்தைகளுக்கு அப்படி போல அதிர்ஷ்டம் கொடுக்குறார் ஞானி தத்துவஞானி ஆனவன் பூரண சுகியேயாகி தன்னுடைய அதிர்ஷ்டான சேதம் சூழியம் என்று அது பூரண சுகம் என்றும் நிச்சயத்த பிறகு நிர்மல நிரகங்கார நிலைமையாய் ரவிப்பன் நித்தம் நித்தம் நாள்தோறும் நிர்மலம் குற்றமில்லாதாயும் நிரகங்காரம் நான் கர்த்தா போக்தா என்பதே இல்லாமலும் நிலைமையாய் அறிவிப்பேன் எப்போதும் ஒரே மாதிரியாக அனுபவித்தி கொண்டிருப்பான் சின்ன குழந்தைகளுக்கே தேக சம்பரா தேக பாவனை இல்லை அது தேகம் எப்படி போனாலும் போட்டோம் காய்ச்சல் அதிகமாக வந்தாலும் சரி கொஞ்சமாக வந்தாலும் கவலையாக பர்றதில்ல அவங்க பெருவள்தான் கவலை ஐயோ இப்போதான் காய்ச்சல் கொஞ்சம் விட்டு ஓடி போயிட்டானே இன்னும் அதிகமாக என்ன அவன் தான் வேட்டி வெட்டி பிடிப்பாங்க ஏ சாப்பாடு சமைத்து வச்சிக்கிட்டு தாய்காரி போய் கூப்பிடுவோம் அப்புறம் வர அப்படிம்மா ஏன்னா விளையாட்டே சரீரத்தில் சமரட்சணு கொஞ்சம் கூட இல்லை பெரியவங்க சமரட்ச எடுத்துக்கிறாங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு இல்லாமையே விளையாடுறாங்க என்பது கருத்து அதுபோல் இங்கே சரீர சமரட்சனை ஈஸ்வரர் ஏற்றுக்கிறார் முதல் தாய் இவர் பிள்ளைகளாகிய இந்த ஞானிகளுக்கு எந்த கவலையும் இல்லை என்ன செய்கிறாங்க எப்படியோ பிரார்த்தானுசாரமாக கிடைச்சா திருப்பி அடைஞ்சிக்கிட்டு அப்படி ஓய்வாக இருப்பான் இருக்கலாம் விவகாரம் பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் ஏதோ பொழுதுபோக்கிட்டு பொழுதுபோக்கு ஏதோ செஞ்சிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையை இந்த திருஷ்டாந்தோஷாந்தன் மூலமாக இந்த பாட்டில் விளக்கிறார் தான் சிந்தை தைனியம் இல்லா விழாமல் சரிபலு அன்னமுண்டு வந்துரு குளமேயாதி வாரியை பானம் செய்து பந்தமாம் நிஜமற்று பயமர வனம்மயானம் எந்த ஓரிடத்தும் ஞானி ஏகநாய் தொழில் செய்வானால் அறுநூற்றி பதினொன்றாம் பாட்டு முன் பாட்டு வரைக்கும் நாலாம் பூமியினுடைய நிலையை வர்ணித்தான் அவர்களுக்கு விதி நிஷேதம் இல்லைன்னாலும் கூட பிறர் வழிகாட்டியாக இருக்கணுமென்று விதி நேரம் கடைப்பிடிப்பார்கள் தனக்கு இல்லைன்னாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு கடைப்பிடித்து காட்டணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் வாத்தியார் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக படித்தவங்கணும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அவரும் படித்தாங்கணும் அவரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் சீக்கிரல் குடிக்கிறது பீடு குடிக்கிறது அரட்டை அடிக்கிறது செஞ்சாக்க பிள்ளைகளும் அதே தான் எங்கள் வார்த்தையை நல்லா குடிப்பார் நானும் தான் குடிக்கிறேன் அப்படிமா அப்போ என்ன செய்யணும் குடிக்கிறதா இருந்தாலும் கூட மறைவமாக குடிச்சிக்கணுமே அப்படியே அவையால் குடிக்க விட அப்புறம் அங்கேயே ஆச்சாரம் ஒழுக்கமாக இருக்கணும் எங்கள் பார்த்து கிழிஞ்சு சேட்டை தான் போட்டு வராரு அப்போ நான் போட்டு போனேன் ஆகாதா அப்படிம்பாங்க அடிப்போல் ஒழுக்கமாக ஆச்சாரமாக தான் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள் அதுக்காக இருந்தால் வேணும் அப்படி போல் இங்கே நாலாம் உள்ளவர்கள் உபதயசாதிகள் ஆசிரமங்களை வச்சு நடத்துவாங்க ஒரு சிசிய பரம்பரை செய்வார்கள் அவர்களுக்கு அந்த சிஷர்கள் கடை சேர்த்ததுக்காக ஆச்சார ஒழுக்க எங்களை ஆகணும் விதி நிச்சயம் இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் விதிநேயத்தை கடைபிடிக்கணும் கடைபிடித்து பிரிச்சந்ததுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அதனால் அவர்கள் ஓரளவுக்கு விதிநிதியை கடைப்பிடிக்கிற மாதிரி மக்களுக்கு காட்டுவார்கள் ஒடியோ அவங்களுக்கு கூட என்பது இதுவரை பார்த்தோம் இனி விதிக கடந்து வெளிப்படையாகவே கடந்தவர்களை பற்றி சொல்ல போகிறேன் அஞ்சு ஆறு பூ கத்து அதை சொல்லி இப்போ முடிக்கப் போகிறாங்க சிந்தை தைரியம் இல்லாமல் மனதில் எந்தவிதமான வெட்கம் இல்லாமல் சரியே பலி அன்னம் உண்டு கர்மானுசாரமாக பொருந்தைய பிச்சை சாதத்தை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் சரி அதன் தண்ணி கொடுக்கறது எப்படி வந்துரு குளமே யாதி வாரியை பானம் செய்து அங்கே வாங்கிட்டு சாப்பிடுவாங்க இல்லை தண்ணி கொண்டாலு கூட கேட்க மாட்டாங்க கொடுத்து கொடுத்தா சாப்பிடும் இல்லைன்னா போய் குளம் தண்ணி இருந்தாக்க சாப்பிட வேண்டியேன் மாட்டான் குளமேயாது என்ன சொன்னதுனால மற்ற இடங்கள் அங்கேயே போய் அந்த தண்ணியை பானம் செய்து கொடுத்து கொண்டு பந்தமாக நியமம் வந்த காலத்தில் இருந்த நியமங்கள் எல்லாம் எடுத்து பயம் வர எதுதான் பயம் கிடையாது வனம் மயானம் எந்த ஒரு இடத்தும் வனமாக இருக்கலாம் மயானமாக இருக்கலாம் வனத்தில் துருஷ்ட மிருகங்கள் தொந்த தொந்தரவு மயானத்தில் திருஷ்ட பேய்கள் தொந்தரவு ரெண்டுமே காடு தான் இது சுடுகாடு அது மிருகங்காடு அதனால் அந்த பயம் இருக்கிறது இல்லை ஏன்னா சரீரைப்பட்டு போயிடுச்சு சரீரத்தை அடை வேண்டிய அடைவு எதுவும் அது அடைந்தாய் விட்டது இன்னும் சரீரம் போனால் இருந்தால் இருந்தால் என்ன எங்கே வேணால் படுக்கிறதான் தான் கிடச்சது சாப்பிட்றதுதாங்கிற ஒரு உதாசை வந்துருச்சு மேல் பூமிகாரர்களுக்கு அது நடைமுறையிலேயே ஜடமாக இருக்கு அப்படி இருக்கிறதுனால அவர்கள் பயம் அற பயம் வனம் அல்லது மயானம் பிரார்த்தை எப்படி எங்கேயும் கூட்டி வைக்குது அங்கேயும் எந்த இப்படிப்பட்ட கீழான வெறுக்கத்தக்க இடங்களாக இருந்தாலும் கூட ஞானியானவன் ஏகனாய் துயில்வன் துயில் செய்வானால் ஏகனா துணைக்கி வச்சு வச்சுக்கிறதில்லை தனியாக படுத்துங்க பயமாக இருக்கப்போ அவர் வாட்ச்மேனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சரியை பற்றலாம் போயிடுச்சு இது சரியாக எப்போ விழுந்தா என்ன வாழ்ந்த என்ன என்ற ஒரு கருத்து நிச்சயம் இருக்குது இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் பிரார்த்தனை சாரம் தான் எங்களா போகிறதுல வர்றதில்லை போவது கட்டப்படுது அதுவும் சரிங்கிறது தான் அதுதான் சரி மல்லார் சரிண்ணா பொருந்தி என்ன பொருந்தியா பிரார்த்தன சாரம் பொருந்தியான்னு அர்த்தம் அதேமாதிரி பிரார்த்தனை சாரம் வந்தால் மாகாணத்தில் படிக்கிறதோ அல்லது மாகாணத்தில் படிக்கிறதோ படிக்கிறதோடைய உங்கள் நான் ஞானியும் நான் மயிலுக்கு தான் போவேன் அப்படி போனாக்க அகங்காரம் வந்துச்சுன்னு அர்த்தம் போகக்கூடாது அதனால் அங்கே நான் கரெக்டா தன்மை நான் எதுவும் சாப்பிடுவேன் கொண்டா படைசரா அதே கொண்டா அப்படின்னு கேட்கப்படாது அப்புறம் என்ன செய்கிறது சரி கிடச்சது சரி அப்படின்னு போதும் அப்படி நிலை இருக்குது கோயிலுள்ள தொடவாண்டவர் பிச்சைக்கு போவாராம் ஒரு முறை நல்லதுன்னு சொன்னாங்க ஏ அடிக்க போகிறவங்க தான் தெருவில் பாடிக்கிட்டே போவாங்க அப்படியே வந்துட்டு அங்கே சீக்கிரம் அடு அடுப்பிலும் சாதனை வெந்து கிடக்கலை அப்படி தான் அந்த மாதிரி போகணுன்னு ஆசை உடனே அது கொஞ்சம் கஞ்சியை பார்த்து வடிச்சுக்கிட்டு வச்சு அவள் கை வச்சு வாங்குறது அப்படியே ஊற்றினதான் கை சுடுதான் அவள் தூக்கி வீவத்துக்கு அடித்தாராம் சாத்து கஞ்சியும் உயரமான சிவத்துக்கு அடித்த உடனே அது உடைய வருது இல்லை அப்போது அப்படி சாப்பிட்டாராம் ஆறி போகுது இல்லை அதுக்காக ஆடுறதுக்காக கீழே போடப்படாது இல்லை அவங்க பிரியமாக போடுறாங்க அதை போய் நீங்கள் சூடாக போட்டு எனக்கு சண்டைக்கு போகலாமா போடப்படாது தூக்கி அடிச்ச உடனே பட்டு அந்த சாதம் அடி கஞ்சி ஓடி அப்படியே வலிச்சு சாப்பிட்டார் அப்படிப்பட்ட நிலை அந்த அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்ற அப்படிங்கிற தூக்கை மாய உழுத்தி வந்த பூமியில் நடந்து வித்திர வேதாந்தத்தின் வீதியில் சஞ்சரித்து வித்யுவான் பிரமத்தின்கண் விமலமாயிரமைப்பன் என்றும் ஐ துயில் அதாவது துயில் என்ன வசரம் நல்லா தோ உலர்த்தி கட்ட பழக்கம் உண்டு ஆச்சாரம் ஒழுக்கம்னா அப்படி கிடையாது உலர்த்தி கட்டுறதில்லை பிறகு எப்படி அழுத்தின்கறதுன்னு அர்த்தம் சரி அப்படி அழுது துணியாவது கட்டிட்டு போகிறாங்கன்னா சில சமயங்களில் அது கூட இல்லாமல் நிர்வாகமாக போகிறது தானே திக்கே அம்பரமாக திக்கே துணி திக்கன்னா எட்டு திக்குள் இந்திரன் அக்னி ஒருணன் வாயு குபேரணி சாரன் இந்திரன் அக்னி யமன் இறுதி வருணன் வாயு சாரண் குபேரணி சாரம் எட்டு திக்கு இருக்குது அது அங்கே அதை திக்கம்பரம்னு போயிரு திகம்பரம் திக்கையிலே அம்பரம் ஆடையாக இருக்கான் அந்த அலுச்சனும் கட்ட மாட்டாங்க சில சமயங்கள்ல அப்படி அவர்கள் போவார்களாம் அப்படி போனாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான வெக்கமோ கவலையோ இருப்பதில்லை இது அவருடைய நினைப்படி சில பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறார் இது மேல் பூமியில் அஞ்சு ஆறு உள்ளவர்களாக இப்படி நாலாவது கால பற்றி தான் அது கிடையாது அப்புறம் வித்தக வேதாந்தத்தின் வீதியில் சஞ்சரித்து விஸ்தாரமாக இருக்கின்ற வேதாந்தம் வீதி வீதி என்ன வழி வேதாந்தம் தான் எங்கள் முறை எப்படி இருப்பாங்க ஜீவன் முத்தி நிலையில் மிகவும் மிகுந்த நிலைகிறதுனால வேதாந்த ரீதியில் சஞ்சரிக்கிறாங்க அப்படி சஞ்சரிக்கிற அவர்கள் எப்போதும் இருக்காங்க ரவிக்கார் ரவிச்சு மாதிரி போகிற இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையும் அவர்களுக்கு இயல்பாக அமையும் மனம் கடந்த பேர் மனமானது கீழ்நிலை அஞ்சில் அஞ்சு ஆறுக்காக தான் இவங்களுக்கு அந்த நிலை நாலு காரங்களே கிடையாது அவங்க எல்லாம் வசதம் திருத்தி தான் இருப்பாங்க நல்லது கோவனமாக கட்டிருப்பாங்க ஆசிரமங்கள் இருக்கிறதுனால தூய்மையாக இருப்பாங்க இன்னிப்ப வழிகாட்டியாக இருக்கிறது இல்லை அதனால இவங்களுக்கு அது இவங்க ஒவ்வொரு சாரி செய்ய மாட்டாங்க கேட்டாக்கா அங்கே போகும் சொல்லிவிடுவான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே இவர்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் மன அதிகம்னு அர்த்தம் மேல்பூமிக்காரனுக்கு மன ஒடுக்கம் அதிகம் ஜீவபேதங்கள் இருக்கின்றனவே அது அளவே இல்லைன்னு சாத்திரமாக சொல்லுது ஜீவபேதம் அளவில் செய்கையும் அளவில்லை என்ன அப்படிப்பட்ட ஒரு மனபரிபாகம் உள்ளவர்களுடைய நிலையை அளவு சொல்ல முடியாது அதனால ஞானமடைந்தவர் கூட அந்த மனபரிபாக தகுந்த மாதிரியே பிரிக்கிறாங்க நாலு அஞ்சு ஆறு ஆறு நாலேயும் மறக்க பிரிக்கிறாங்க வேத கர்மத்தால் வந்த பிரார்த்த நானாவாகும் அதனால் விவகாரங்கள் அவரவருக்கு ஆகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பார் பூந்தும் ஒரு நாலு அறிமுகப்படுத்துகிறார் எத்தனையோ செய்யலாம்ங்கிறார் மனபரிபாவ மனபரிவா ஜென்மங்கள்ல பக்கம் வந்தது இல்ல இது உடம்பு பரிபாயம் அடைகிறதே கஷ்டம் ஒரு ஜென்மத்தில் உள்ளதே பரிபாக அடைய மாட்டேங்குது வியாதிகள் அது இது எத்தனையோ தொழில் உடம்பு போனா போறவங்க இருக்கு அப்படி வந்துடுது அந்த அளவுக்கு மடப்பெரிவாக உடல் பெரிய பாகம் அது ஆனா மனசு அப்படி இல்லை மனசு போனா போட்டு சொல்ல முடியுமா அது உக்காந்துருக்கோம் மேம்பு சொல்றது பூச்சி வாரம் இருக்கு அது ஏற்றத்தாழ்வு அளந்தம் சொல்ல முடியாது அதில் பக்தி மார்க்கம் போனாலும் அதுதான் ஞானமாக வந்தாலும் அதுதான் பக்தி மார்க்குல பாருங்க சிவபக்தியெல்லாம் இருக்கா அல்ல சிவலோபம் போனாலும் கூட அங்கே சாரசம நாளாக பிரிக்கிறாங்கல்ல சாலோபா சாரூபா சாமிபா சாருஜ்யம் சொல்ல பிரிக்கிறாங்கல்ல அங்கே நல்லா பிரிக்கிறாங்க இந்த சாலோ வந்து பூதகணங்கள்னு பேர் போதும் நிறைய இருக்காங்களா அதே பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர் பெண்களும் இருக்காங்க அதான் அம்பிகை தேவை பண்ணுறவங்க அவங்களாம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இந்த தப்பு செடாக பண்ணால் ஒன்றே எங்க அனுப்பிடுறாங்க பூமிக்கு சுந்தரபூரி நேரம் காசு வர்றதில்லை தப்பு செடம் பண்ணக்கூடாது பண்ணால் தொலைச்சுவிடுறாங்க சட்ட சட்டங்கள் உட்படுத்தா அங்கே இருக்கணும் ஆசை வந்து ஏதாவது வரலாறு பண்ணிக்கலாம் போங்க பூடவாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க அப்படிப்பட்ட வர்றவங்க தான் எங்கெல்லாம் பூல மகான்களாக இருக்கிறது அவங்கலாம் பெரிய பெரிய மகான்களாகும் பக்திகளாக இருக்கிற காரணம் அவங்க தான் ஏன்னா ருசி கண்டவங்க அந்த வாசகம் வர்றதில்லை மீண்டகம் போகணுங்கிறதுக்காக தீவிரம் பக்தி பண்ணுறாங்க அவங்க நரகத்துலேருந்து வர்றாங்கல்ல அவங்களும் எப்படிதான் நரதுக்கு போனதும் ஆது வர்றாங்க ஏன் அது குற்றம் அந்த வாசை வர்றதில்லை கப்பு தட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் நரதுக்கு போகலாம்னு வர்றாங்க அதையும் தான் செய்கிறாங்க வாசனை விருது இல்லை சொறது வந்தவங்க அந்த வாசனை இல்லை எக்யா கருமங்கள் செய்து ஆதரப்படுறாங்க அவங்க வாசனை காரணம் அதே போல ஞானபாதத்தில் வர்றவங்களும் அந்த ஞானம் அடைஞ்சாலும் கூட ஞானம் அடைஞ்ச நாளாக இவ்வளவு பிரிவில் இருப்பாருங்க மனபரிபாரம் தான் காரணம் அப்படி இருக்கிறதுனால ஒரு கனவு சொல்லிட்டாங்க நாலு அஞ்சு ஆறு இருந்தாலும் கூட முத முதி சமம் சுகதாரதம்தான் சொல்லிட்டாங்க அந்த இலக்கணம் பொருந்தது அங்கேயே பிடித்தான் சாலோக சாயிப சாரூப சாகித்யத்திலையும் கைலாசம் எல்லோரும் சமந்தான் தாரதமிய உண்டு அங்கே உத்தியோகம் கலெக்டர் ஆஃபீஸை வச்சுக்கோங்க கலெக்டர் எல்லோரும் கரெக்டாக ஆஃபீஸ் தான் போகிறாங்க இருக்கா இல்லையா வாட்ச்மேனில் இருந்து கலெக்டர் வரைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா எத்தனை பேர் இடையில சம்பளங்களும் வித்தியாசம் கௌரவம் வித்தியாசம் எல்லாம் வித்தியாசம் இருக்குதுல்ல எங்கேயோ வரலாம் கலெக்டர் ஆஃபீஸ் தான் உத்தியோகம் போகிறாங்க போனாலும் கூட வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் காரணம் என்ன படிப்புக்கு தேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் இங்கே ப மனப்பரிபாயத்தை கொடுத்துருக்காங்க அதனால தான் ஞானமடைந்த உறவை விட மனப்பரிபாய் மாதிரி தான் வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது தான் எதுல தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்ல இருப்போம் அதனால் சுத்தமாய் துவைத்து உரத்தால் துயில் அல்லது திக்கை அம்பரமாய் ஒழுத்தி வந்த வந்து பூமன் பூமியின் பூமியில் நடந்தும் வித்திர வேதாந்தத்தின் வீதியில் சஞ்சரித்தும் வித்துவான் பிரம்மத்தின்கண் விமலமாய் சமிப்பன் என்றும் என்று நினைப்பான் அந்த ஆனந்தம் மட்டும் போகாது என்று சொல்றார் இடையிலே உம்மை தொகை வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிறான் உம் உம்மன் சேர்த்துக்கிறோம் இன்னவன் உணர விளக்கணமுடையோனாகி பாகியத்தை பன்னிய பாகியத்தைே அமைவதை பாலனே போல் துகளிரந்தவனாய்த்து பதிமூணாவது இன்னவென்று உணரவுன்னா இலக்கணம் உடையோனாகி பன்னிய பாகியத்தை பற்றிட ஆன்மயானே பண்ணிய பாகியத்தை பற்றிட ஞானி ஆன்ம ஞானியானவன் இதுவரைக்கும் அபியசித்து வெற்றி கண்ட அந்த ஆத்ம இந்த உலகத்தின் கண்ணு எப்படி சஞ்சாரிப்பான் எப்படி அவனுக்கு பிரார்த்தம் இருக்கும் அப்படித்தான் என்னவென்று உணரவுன்னா இலக்கண முடிவான் ஆகிடும் இன்னவென்று உணரவுன்னா இலக்கண முடிவானாகி அவனை பற்றி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அவன் பைத்தியக்காரனாக ஞானியான்னு கண்டுபிடிக்க முடியாது பைத்தியக்காரனுடைய நிலை வேறு ஞானி நிலை வேறு இவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சும் அதனால் என்ன வேணும் உணர்வுன்னா ஞானியாக உணர்வுன்னா ஞானி ஆடைகிறான் அப்படிப்பட்ட மேல்பூமியில் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க இதுக்கெடுத்த திருப்தி அப்படிங்கிற முன்பாட்டெல்லாம் சொல்லி முடிச்சார் இப்போ அந்நியர் இச்சையாலே பிறருடைய விருப்பத்தின் காரணமாக அமைவதை பாலனே போல் துண்ணு தேகாபிமான துகள் இருந்தவனாக துய்ப்பன் அந்நியர் இச்சை இது ஆறாம் பிக்கு சொல்லப்படுது அந்நியோ அந்நியர் தம்மால் தன்னால் அரியான வருஷம் அப்ப வேட்பாளர் அறிபவன் வரியான் என்று சொன்னான் வரியான் வரிட்டான் வரியான் ஆமாம் வேற்று அறிபவன் வரியான் அப்படின்னான் பிறர் வந்து ஏ சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க சேருக்கோண்டான்னு சாப்பிடாம சேர்ந்தால் இல்லைன்னா வேணாமோன்னு போயிடுவான் அப்படி ஒரு நிலை இருக்குது மனமானது இந்த மேல்நிலையிலே போக போக சரீர சம்பரோச்சனை பற்றி கவலை இல்லாமல் வாழ்க்கை நடக்குது உலகமே தெரியறதில்லை எல்லாம் வித்தியாச இங்கே பார்த்தா ரொம்ப தான் தோற்றுது அந்த பவனை வர்றதில்லை அதனால் மன ஒடுக்கம் ஏற்பட்டு ஆனந்தத்திலே குறைவு இல்லாமல் அனுமதி கொண்டிருக்காங்க அப்போ என்ன இருக்குது பெரியருடைய முயற்சியினால் அவர்கள் வாழ்க்கை நடக்குது அவர் கொண்டு போய் கொடுக்குறான் இங்கே ராசநாயகம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் ராசிபுரத்துக்கு சேலத்துக்கு ராஜபுரம் போகிற வழியில் அந்த காலம் 45 நாற்பத்தஞ்சு வருஷம் முதல்ல பார்த்தது உண்டு அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எப்பாத்தான சும்மா தண்ணியை உக்காந்து சிரிப்பார் கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை பார்த்துருக்கு குடும் குழுங்க சிரிப்பார் கொஞ்சம் கையிலத்தில் வந்து வந்ததோடி வானந்தம் பாட்டுக்கு அவர் தான் அப்படி சொல்லிப்பார் அவர் உட்காந்து இடத்துலயே அவர் ஒரு சிஸ்டியாக தானாகவும் சேர்ந்தார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் எடுத்துக்கிட்டு அவர் பார்க்குறது நிறைய பேர் வருவாங்க ஏன் வருதாங்கன்னா சிரிப்பு சாமியாக அவர் யாரைப்பா சிரிக்கா அவளுக்கு யோகா வருதுன்னு வரும் நம்பிக்கை வேறுபட்டு போச்சு அப்படி இருக்கிறதால அவர் சரி நம்ம பார்த்து சிரிக்கிட்டு சீட்டு முன்னாள் முன்னாடி நிற்பாங்க அது எப்பவும் சிரிக்கிறவர்களா அப்படியே இருக்கலாம் ஒரு அதுக்காக முன்னாடி நிற்கிறாங்க அப்படியே அவர் காலம் பாருங்கள் ஒன் அவருக்கெல்லாம் மெத்தலகா த கொடுத்துட்டாங்க பார்த்துக்கிட்டே இருப்பார் உட்காந்துக்கிட்டு நிற்பார் முதல்ல ஆரம்பத்தில் ஒல்லியாக இருந்தாராம் இப்போ வர வர குண்டாயிட்டார் என்ன சரி கொடுக்குறா நல்லா கொடுக்குறாங்களா சாப்பிட்டே நல்லா குண்டாய்ட்டு சரிவான் வந்தபோது உள்ளேதான் இருந்தாராம் அப்படி அவர் தனியாக உக்காந்துட்டு நல்லா சிரிப்பார் அவர் போல சிரிக்கிறதுக்கு என் பார்த்ததில்ல யாரும் அப்படி இருக்காரன்னு சொன்னாக்கா அது என்ன காரணம் அந்த மனம் பூரண அமைதினு அர்த்தம் இல்லைன்னா வருமா சிரிப்பு எங்கேயாவது சரி அவர் சம்பளாச்சரிக்கை என்ன தேடிட்டு வந்து கொடுக்குறாங்களே அவர் முன்னாலே ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கு நிற்பாரான் ஏதோ கொடுப்பா வாங்கிட்டு வரேன் என் பேச அவர் அப்புறம் அது கூட போகிறதில்ல அவர் அது ரோட்டோடமே அவர் சமாதி ஒரு சமாதி இருந்தது ஞாபகம் அந்த ஊரார் சமையல் அது அது தங்கினா அவங்களும் சொல்ல இருந்துட்டு போட்டு விட்டாங்க அது நேரில் பார்த்துருக்கு அது மேலில்லை பொண்ணிச்சாம் பார்த்துருக்கு அவர் வந்து இப்படி ஒன்றும் சிரிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை பேசாமல் பேசுவார் இல்லை செய்வார் எங்கேயும் போகிறது இல்லை கொடுத்தா சாப்பிட் பேசாமார் அவர் பிறருடைய மதியில் அறியக்கூடிய சாமர்த்தியம்லாம் இருந்தது அப்படி ஒரு நிலை அது ஒரு நிலையாக இருக்குது இவருக்கு அப்படி இருந்தால் ஒன்றும் தெரியல சிரிக்கிறது தான் பிரதானம் இருக்கு ஆகவே மேல் பூமியில் போகிறவங்களும் அது பல இருக்கும் இல்லை அதில் ஒரு ரகம் இதெல்லாம் மன ஒழுக்கம் தான் காரணம் அந்த ஒழுக்கத்தினுடைய நிலை அளவில் சொல்ல முடியாது ஜீவர்கள் மன ஒழுக்கத்துக்காக தான் பாடுபண்ணும் அதான் வாழ்க்கை மனதை விரிக்கிறதுக்கு பாடுபடுறாங்களே அதெல்லாம் ஏமாறுறது தான் துக்கம்தான் எவ்வளோ தூரம் விரிக்கிறாங்களோ அந்த துக்கமே துக்கம்தான் வெளிமுக நாட்டில் போக போகவோ துக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒழுமுக நாட்டில் வரவோ சுகம் வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லையே இல்லை வெளிமுக நாட்டத்துக்கு உருவானது எல்லாம் இருக்குது என்ன உண்மை சிலம அணிஞ்சுதான் தீர்ந்து போச்சு அவ்வளோதான் பஞ்சகோசம்னு விசாரிச்சு பஞ்சகோச விசாரித்த பிறகு சூன்யம் சூன்யத்துக்கு விசாரிச்சுட்டு அப்போ நான் தான் இருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் தேர்ந்து போச்சு வெளியில் பாருங்கள் ஈழி பதினாலு லோகங்கள் போனாலும் கூட அங்கேயும் இன்னும் ஏதாவது லோகம் இருக்கான்னு தேடும் அது சந்திரமலத்துக்கு இங்கிருந்தே வெலை பேசுகிறாங்களே பிளாட் எல்லாம் போகிறாங்களாமே அப்போ எப்படிப்பட்ட ஆசையை பாருங்கள் துண்ணு தேகாபிமானம் மான துகள் இறந்தவனாய்த்துப்பான் அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கு தேகாபிமானம் கிடையவே கிடையாதுன்னு இருக்கான் அகண்டமாம் சிதம்பரத்தில் அமர்ந்துள்ள பிரமஞானி திகம்பர மலது மற்றோர் திவ்ய வம்பரம் தான் வந்தவோர் வர்க்கலாதி வத்திரம் தானுத்தி பகுப்பிலா பாலன் மத்தன் பசாசன சந்தரிப்பன் அகண்டமாம் சிதம்பரத்தில் அமர்ந்துள்ள பிரம்மஞானின் விசாரமாக இருக்கின்ற அகண்ட சச்சியானந்தபுரம் என்று சொல்லக்கூடிய அம்பரம் சித் அம்பரம் சித்னா அறிவு அம்பரம்னா ஆகாயம் சித்தா காசமன் பேர் அடிப்பட்ட அகண்ட சச்சியானந்தபுரமன் சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் அமர்ந்துள்ள பிரம்மஞானி தத்துவம் அறிந்த நாலாம் பூமி நாலாம் பூமி மேல் பூமிகாரர்கள் திகம்பரம் அல்லது திக்குகளே அம்பலமாக அளித்திருப்பார்களே அல்லாமல் மற்றொரு திவ்வி அம்பரம்தான் அதற்கு மாறாக நல்லபடியான உள்ள ஆடைகளை வகுந்தவோர் வர்க்கலாதி இன்னும் பல பிரிவில் உள்ள ஆடைகள் முதலானவையெல்லாம் வத்திரந்தானும் ஒழித்து அப்படியும் செய்வாங்க சிதம்பரமாக இருப்பாங்க நல்ல வசனங்கள் யாராவது கொடுத்தா அதுவும் கட்டிக்கிறதும் உண்டு வந்த பக்தர்களுடைய பிரியத்துக்காக கட்டிக்கிட்டும் போகிறதும் இல்லை பத்திரந்தான் உடுத்தி பகுப்பிலாக பாலன் மத்தன் பசாஷனை சஞ்சரிப்பான் அவருக்கு விதி நிசேடம் கிடையாது குழந்தை மாதிரியும் உண்மத்தன் பைத்தியக்காரன் மாதிரியும் பசாஸ் பேய் போலவும் சஞ்சரிப்பானார் அப்படியும் உண்டு சகல மடங்கு கேவலமுகற்றிய ஒளிப்படை கொண்டு முடிய விருளை முழுதையும் வீசி முடிவில் வீடதனையே உணர்ந்தோர் நீடிய ஞாலமிசைய நிற்பாலன் நிசமல் உடையன் கை பிடித்தோம் கூடிய குணத்தின் ஊரில் போய்க் குடியின் கூலியாலின் இயல்பை இயல்பு அடைவார் அப்படின்னாப்பாட்டில் சொல்றேன் இந்த உலகத்தின் கண்ணே அவர்கள் அஞ்ஞானத்தை போக்கி முழுமையான ஞானத்தை அடைந்த அந்த மேல்பூமிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க நீடிய ஞானமிசையில் நிற்பாலன் அவர்கள் பாலன் எப்படி இருப்பான் குழந்தை நிஷம் அருளையன் பைத்தியக்காரன் பேய் பிடித்தோன் பேய் பிடித்தன் எப்படி இருப்பான் அப்படித்தான் கூடிய குணத்தின் ஊரில் போய் குடியின் கூலி ஆளில் இயல்பு அடைவார் கூலிக்காரன் மேற்க பார்ப்பான் கூத்துக்காரன் கிழக்கு பார்ப்பான்னு சொல்லுவாங்க அவனுக்கு என்ன இருக்குது கடன் முடிஞ்சானா முடியாட்டேன்னு பொழுதுபோச்சா சம்பளம் வாங்கி போயிடுவான் அவ்வளோ கூலிக்காரன் தான் கூத்துக்காரன் என்ன பண்ணுவான் கதை முடியுதே இல்லையா விழிஞ்சிச்சா வேறு வேசத்தை கழிச்சு போயிடும் அப்படி போல் அவர்களுக்கு எந்தவிதமான பொறுப்பும் கிடையாது அப்போல ஞானிகளும் பொறுப்பில்லாமல் எதாப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்று இந்த பாட்டில் சொல்கிறார் மகாராத்திரவில் அவர் நிலையெல்லாம் மேல் பூமி நிலையை பிடித்தான் ஆகவே இப்படியெல்லாம் ஞானி இருக்காங்கன்னா மனபரிபாகம் அந்த அளவுக்கு மனதை அவர் உள்முகமாக்கி வெட்டி கண்டவர்கள் அதனால் மனதை அடக்கிறது தான் முக்கியம் வழிய மனதை விரிக்கிறது முக்கியம் அல்ல விரிக்கவரே துக்கம்தான் அப்படி இருக்கிறதுனால மனதை ஒடுக்குறது தான் முக்கியமான என்பது கருத்து தத்துவம் அறிந்த தன்னிலே தான் மகிழ்ந்து நித்தமும் சர்வான்மாவாய் நிகழ்த்து தன் இச்சைவாறே எத்தனை உருவோவாகி ஏதுமே தான் புஷித்திங்கு இத்திரம் ஏகனாகி எங்குமே சஞ்சரிப்பன் தத்துவமறிந்த யோகி தத்துவம்னா உண்மை தத்துவம் தஷ்டான சைன்யம் பூடஸ்திரம்மம் நீக்கமன் நிறைந்திருக்கின்ற பனோஸ்வரவன் நான் என்கிற நிச்சயம் அடைந்த அதன் ஞான யோகியானவன் தன்னிலே தான் மகிழ்ந்தேன் ஐஷ்டானத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு நித்தமும் சர்வான்மாவாய் நாள்தோறும் அகன்ற சாந்தபிரமன் ஆன் என்று நிகழ்ந்து தன் நிச்சை வாரேன் அப்படி விளங்கி கொண்டு தன் இருப்பும் போலவே எத்தனை உருவோவாகி அது எத்தனை எந்த வடிவமானாலும் சரி அதாவது உருவம்னா மக்கள் நினைப்பார்கள் என்ன பேய் போல தெரியுதா அப்படிம்பாங்க சாடி மிஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சமூகம் சவர மண்ணில் கூட இருக்கலாம் அப்படே சமையல் மாப்பிளமாக இருக்கானே அப்படின்னு திட்டுவாங்க அப்படியே தெரியுது அப்படிங்கிறத எத்தனையோ உருவம் ஆகி ஏதுமே தான் அவர் கிடைக்கிறதே சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை போக்கிறது தான் இங்கு இத்திரம் இந்த பிரகாரம் ஒருவனாகி அவனுடைய பாவனை நான் ஒருவன் இருக்கிறேன் ரெண்டாவது வசதி மித்தை தேகா பிரபஞ்சம் மித்தை என் உண்டு எங்குமே சஞ்சரிப்பன் அவனுக்கு காலை எல்லா எங்க வேணா போட வரந்தான் எப்படி பிரார்த்தமோ அப்போ போக வேண்டியதுதான் வர வேண்டியதுதான் அப்படி அனு சொல்கிறார் இதை மகாராத்திர சொல்கிறார் கடிநகர் தோறும் சென்றும் கானகந்தோறும் சென்றும் படிவளமாக வந்தும் பார்வை மாறாட்டமின்றி மடிவிலா மனத்தனாகி மாசிலா நிலைமை பெற்று முடிவுடை வேந்தர் வேந்தன் முத்தியே வடிவமானான் கடிநகர் தோறும் சென்றும் காணகந்தோறும் சென்றும் நல்லா அழகியாக பெரிய நகரங்களுக்கும் போகிறது உண்டு காட்டிலையும் இருக்கிறது தான் அப்படியே பிச்சை கொடுக்கறது வாங்கிக்க வேண்டியது தான் அங்கேயே சாப்பிட வேண்டியது தான் வர வேண்டியது தான் இப்படி முடிவில்லா ஞானவேந்தன் முத்தியே வடிவமானான் பவன் எப்படி இருக்கு நான் நகர அச்சானந்த பிரமந்தான் என்ன பானை மட்டும் மாறாமல் இருந்தாங்க அவர் மகாராஜா அவ்வளோ பகமாக்கி அனுபவித்தவருக்கு இவ்வளோ ஒரு நிறைவேற்றி உயிர்த்தி எப்படி வந்ததுன்னு சொன்னால் அந்த விஷயானந்தத்தை விட்டு அச்சானானந்தமாகிய யோகானந்தத்தை கடைப்பிடித்தான் காரணம் அது விஷயங்கள் மூலமாக வரக்கூடிய மனிதானந்தம் இருக்கு அது ஆத்மானந்தான் வேறு என்ன தன்னுடைய உண்மை சொல்வத்தின் ஆனந்தம் வெளிப்படுதே வேறு கிடையாது நிச்சயம் ஏற்பட்ட பிறகு அதில் வெறுப்படுறதுக்கு இடம் உண்டு இந்த ஒரு விசாரம் தீவிரமான பதார்த்தங்களில் விருப்பம் குறைஞ்சிரும் எந்த விஷயத்தின் மூலமாக இன்பத்தை அனுபவித்தாலும் அது வரக்கூடிய ஆனந்தம் விஷயங்கள் இல்லவே இல்லை அதில் நமக்கு பிரிய அந்த பிரிய விருத்த ஒழுக்கத்தின் காரணமாக கிடைக்கும்போது ஆத்மா ச பிரதிம்பிக்குது அந்த ஆனந்தம் பிரதிம்பிக்குது என்ற ஒரு நிச்சயம் வரும்போது அவன் பெரிய வசப்படப்படாதா அப்படின்னு சொன்னால் எது நமக்கு அனுகூலமாக இருக்க அந்த வஸ்தூல பிரியப்படலாம் அது நமக்கு கிடைக்கும்போது மனோட கேட்ப சந்தோஷம் வரலாம் அப்படி வரும்போது இந்த சந்தோஷம் ஆத்மாவுடைய ஆனந்தமே தவிர பொருள் கிடையாது என்ற ஒரு பாக இருந்தால் போது ஆனால் பெரிய மெதில பெரிய அதிகமாக வைக்கணும் அடிச்சானந்தான் வைக்கணும் அது அழியாத வசதி இதெல்லாம் அழியக்கூடியது அழியாத வசூலில் எவ்வளோ காலம் பிரீதி வளருதோ அவ்வளோ கோ அழியும்போது இல்லை பிரீதி குறஞ்சிக்கிட்டே வந்துடும் இப்போ விவகார எல்லாம் செய்யலாம் விவகார காலம் எந்த பதார்த்தத்தில் வைக்கலாம் செய்யலாம் எல்லாம் வர செய்யும் கர்மானிசம் கூடும் கூடும்போது ஆனந்தம் உண்டாகும் அங்கே ஆத்மானந்த வரை இது விஷயம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டா போடுறோம் அப்படி நினச்சாக்கா மூச்சுத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னாக்கா புபூச்சித்தன்மை தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ புபூச்சித்தன்மை விடுத்து வூச்சித்தன்மை வரணும் அதுக்குத்தான் இந்த பயிற்சியெல்லாம் சேர்ந்தவுடைய விஷயங்களை சுகம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் மூச்சுத்தன்மை இல்லை பூச்சித்தன்மை தான் இருக்குது பூமிச்சென்னா போகத்தில் இச்சை போகி என்ன அர்த்தம் மூச்சை இச்சியோடைய மூச்சு இந்த ஒரு இலக்கணம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய எல்லா விஷயானந்தங்களும் வந்தாலும் கூட இது ஆனந்த ஆத்மாவுடைய ஆனந்தால் விஷயங்கள் மூலமாக இது இலக்கணப்படிக்க நமக்கு தோல்றது வழியாக வாஸ்தமாக இதில் இல்லைன்னு நிச்சயம் பண்ணிட்டால் போகும் அப்படி நாலு தோறும் பழக பழக பழக விஷயங்கள் நிச்சயம் குறைஞ்சிக்கிட்டே முகூச்சுக்களுடைய அபியாசம் இது எப்போ வேணாலும் செய்யலாம் எவ்வளோ அளவுக்கு செய்யலாம் இது தட கிடையாது இது யாரும் நம்மளே ஒன்று தடை பண்ணுறதுக்கு இல்லை இதனால் நமக்கு வரக்கூடிய பொருள்கள் வராமல் போகிறதில்லை கர்மானம் வரத்தான் செய்யும் எந்த போக பாக்கியம் கூட அது ஆத்ம ஆனந்தம் தான் நினைக்கணும் அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போகிறோம் விஷயங்கள கிடையவே கிடையாது என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் ஆத்ம ஆனந்தம் தான் அந்த இலக்கணப்படிக்கு வயது பதார்த்தத்தில் கிடைத்த உடனே மனம் பரிமா அமைதி அடைகிறது அமைதிக்கு பிறகு வரக்கூடிய குறுகிய பெரும்போது மூலமாக ஆத்ம ஆனந்தம் பெரிய பிக்குது இதுவரைக்கும் அந்த ஒழுக்கம் இருக்கு அது வரைக்கும் தான் அந்த சுகம் வெளிப்படும் தொடரும் அது அந்த பொருள் நீங்கும்போது பொருளுடைய அபேட்சை நீங்கும் போது அது செஞ்சலாக வந்துடும் மீண்டும் அந்த சுகம் தோற்றாது இப்படி இலக்கணங்கள் எல்லாம் வைத்து நாம் உலக வாழ்க்கையில் ஈடுபடும்போது எந்த பொருளிலையும் படிப்படியாக ஆனால் விருப்பம் குறைஞ்சிக்கிட்டு வந்துடும் இது எதுவாக இருந்தாலும் சரி அஞ்சிந்திரிகள் மூலமாக சகலமான பொருள்களும் வெறுப்பு வரும் ஒன்றால் வந்துடுறதில்ல படிப்படியாக வரும் அப்புறம் படிப்படியாக அந்த சுரூபத்துக்கு போ ஆத்மா தான் ஆனந்த அடிவோம் அதனால் அதிலேயே நாம் பிடிக்கணும் அதுதான் நமக்கு வாழ்க்கை லட்சியம் அது அழியாத பொருள் இதில் அழியும் இதெல்லாம் உழைத்து ப்ரா சம்பாதித்து அதோடய பிரார்த்தமும் நமக்கு இருந்தால் தான் கூடும் அந்த அங் இதே உழைப்பு அங்கே உழைத்தோன்னா பிரார்த்தமே தேவையில்லை விசாரத்தினாலே ஞானம் அடையலாம் அப்புறம் விசாரத்தினாலே ஞானம் அட்லான்னு சொல்லிட்டிங்கன்னா வரலையேனாக்கா அது நடந்த இடங்கால அபியாசம் பண்ணணும் அங்கே நமக்கு பதார்த்தங்களை கூட்டி பறிச்சாலும் கூட வாசனைகள்லாம் இருக்குது தடுக்குது அது தடுக்கிறதுக்கு எதிரில எண்ணங்கள்லாம் பழகி அதை நீக்கணும் இப்படி அபியாச பலம் செய்கிறதுக்கு தடை இல்லை எந்த சூழ்நிலையும் அபியாசம் பண்ணலாம் புத பிரதிமந்தம் வர்த்தமான பிரதிபம் ஆகா பிரதிமந்தம் சொன்னாலும் கூட இந்த அபியாச பலம் இருக்கும்போது அந்த தடைகள்லாம் குறைஞ்சி குறையும் முடியக்கூடாது இங்கே தான் வேணும் பண்ணும் இப்போ நியூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொன்னால் தீர்ந்து போச்சு ஆனால் சொல்லு மாற்றிருக்க கூடாது சே மனம்பா மனபூர்வமாக இருக்கணும் இருக்கணும் சொல்கிறது தான்ப்பா நம்ம புண்ணியம் நமக்கிட்டே இருக்கும் அவருக்கு என்ன தேவையா அப்படின்னாங்க பிடிச்சாச்சு நம்ம உரிமை இல்லைன்னு நினச்சிக்கணும் அப்படி எப்படியா பழைக்கிறது அவர் பார்த்து கொடுக்குறது வாங்கிக்க வேண்டியது தான் அப்புறம் அப்படின்னு வாங்கிக்கணும் அப்படி ஒரு பவனை வரணும் அப்படிங்கிறது கருத்து ஒருமையாம் பரமானந்தம் உற்றுள பிரம்மஞானி ஒருவிடம் மூடனே போல் ஒருவிடம் வித்துவான் போல் ஒருவிடம் மன்னனே போல் ஒருவிடம் பித்தனே போல் ஒருவிடம் சாந்தனே போல் உலகினர் சஞ்சரிப்பன் அறநூத்தி பதினாறாவது பாட்டு ஒருமையாம் பரமானந்தம் உற்றுள பிரம்மஞானி ஒருமையாம் பரமானந்தம் இது எட்டு ஆனந்தங்கள்னு சொன்னாலும் கூட ஒரே ஆனந்தம் தான் ஒரு ஆனந்தத்தினுடைய விருத்தி பிரிவுகள் அது எட்டு ஆனந்தமாக பிரிக்கிறதுன்னு சொல்லப்படுது அது ஒருமையான் பரமானந்தம் மேலான ஆனந்தம் அது அடைந்த பிரம்மஞானி தத்துவஞானியானவன் ஒருவிடம் மூடனேயா ஒரு சமயத்தில் மூடனே போல் இருப்பான் ஒருவிடம் ஒரு இடத்துல வித்வான் போல தன்னை காட்டிக்கொள்வான் ஒரு இடத்தில் மன்னனே போல் அதிகாரம் பண்ணுவான் அப்படி இருக்கலாம் ஒருவிடம் பித்தனை போல் நடிக்கலாம் ஒருவிடம் சாந்தனே போல் உலகநீரில் சஞ்சரிப்பன் அப்படி இருக்கலாம் ஆக பிராரதம் இருக்குமேயானால் அந்த பிராரத அனுசாரமாக அவனுக்கு மனம் செயல்பட சம்மதிக்கும் அது பிரார்த்தி இடம் கொடுக்கும் பிரார்த்தந்தான் இடம் கொடுக்கறது அவளுடைய அஞ்ஞான காலத்திலும் ஞான காலத்திலும் இவளுடைய முயற்சியில் கிடைக்கிறது இல்லை அஞ்ஞான காலத்திலையும் முயற்சி கிடைக்காது ஞான காலத்தினாலும் முயற்சி இல்லை இவங்க முயற்சி கொண்டாலும் நடக்காது அந்த பிரார்த்தம் இருக்குது பல பிரார்த்தம்தான் துர்கல பிரார்த்தம் விவேக வைராக்கி வந்தால் குறைச்சிக்கலாம் இல்லாம கூட பண்ணலாம் பலபராதத்தை லாசம் பண்ண முடியாது அது வந்து கஷ்டப்படுத்துவது மணிமேகரில் ஒரு நிகழ்ச்சி அந்த வித்யாதரர் அப்படின்னு அவங்க இமயமலை சாரலில் தேவலோ ஓப்பு சேர்ந்தவங்க அவங்களுக்கு மந்திர சக்தியினாலே விண்ணில் நடந்து போவாங்க அப்படி சாமர்த்தி அவங்களுக்கு அப்படி கண்ணன் மனைவியாக அவங்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா எல்லாம் லௌகிகம் தானே அதான் தெக்க போய் இந்த புதிய மலை முதலியான சொல்கிறாங்களோ அதை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு தான் புதிய மலைன்னா இந்த குற்றக்காலம் பாபநாசியெல்லாம் புதிய மலை சேர்ந்தது அப்படியே வரும்போது அங்கே இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த சமயத்தில் அவன் புருஷங்காரன் இன்னொரு இடத்துல வேடிக்கை பார்க்கவும் தாங்க இங்கே இருக்குதுன்னு சொல்லி போயிட்டான் இந்தம்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தது அங்கே ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவரானவர் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நெல்லிக்கனி வருமா அப்படிப்பட்ட நெல்லிக்கனிக்காக அவர் பல காற்றுக்கிட்டு இருந்து கொண்டு வந்தார் ஒரு குளிச்சிருந்தாலும் சாப்பிட்ணுன்னு ஒரு விதி வச்சுருந்தார் என் பக்கத்தில் ஒரு தேக்கல் இருந்தது ஆளும் யாரும் இல்லை அதை வச்சுப்பட்டு பக்கத்தில் குழம்பு இருந்தது அதை குளிக்க போனார் அப்போ இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தான் பெரிய பழமாக இருந்தால் நெல்லிக்கனி இவள் சாப்பிட்ணுன்னு இச்சம் வரல அது கெடுக்குன்னு இச்சை வருதான் போட்டு மெதிக்கணும்னு ஆசைப்படுறாள் சின்ன குழந்தை மாதிரி ஏன் இப்படி எனக்கு இச்சை வருதுன்னா அதுவும் அவளுக்கு புரியலையே அவளுக்கே புரியாமல் அந்த பலப்பிராரமாக வேகமாக போய் போய் மெய்ச்சி போட்டாளாம் மெய்ச்சி நாசம் பண்ணிட்டான் நாசம் பண்ணி உடனே அவர் வந்து பார்க்குறாங்க ஆளுக்கான பார்த்து அவன் பொம்ப நிற்கிறான் ஏன்னா பல மெதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவர் காலை பார்த்தா காலில் அந்த பசையெல்லாம் இருக்குது அது எல்லிக்கு என்னுடைய பசையெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டேன் ஏ பெண்ணே இந்த மாதிரி காரியம் செய்யலாமா நீ என்னமோ எனக்கு தெரியாமல் நான் தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னா அப்போது இது சரியாமல் செய்கிறதில்ல உனக்கு பிரார்த்தவள் இருக்கு அதனால் நீ ஒரு சாபம் பெற்றுக்க வேண்டியது தான் நான் பனிரெண்டு வருஷம் காத்துகிட்டு இருந்த பழத்தை நாசம் பண்ணதுனால அது பனிரெண்டு வருஷம் வரைக்கும் நீ யானைத்தி என்று சொல்லக்கூடிய பசிப்பிணியில் அலைவாயாக என் பார்த்தாலும் பசி அக்கோரமே எடுக்குமா அப்படின்னு அதையும் போட்டேன் போட்ட ஒன்று கெஞ்சிடான் ஐயோ இந்த பசிக்கு தீனி எப்படி போடுறது நீங்கள் தான் மன்னிக்கணும் அப்படின்னா நான் பிரார்தோ பிரார்த்தம் இந்த பலப்பிராத பிறந்தான் அந்த வேகம் கொடுத்துருச்சு அப்படின்னா அதே போலதான் என் பலபிராதம் சாபம் போட்டது அப்படின்னா அந்த சாபம் போட்டது வேறு என்ன அது எடுத்து தேவை சரி போனால் போகட்டும் பன்னிரெண்டு வருஷம் கழித்து இன்னொரு பழம் சா வரும் நான் அப்படி சாப்பிடுக்கிறேன் அப்போது மணிமேகலை வந்து அச்சை பாத்திரம் கொண்டு வருவோம் அதில் ஆதிரிங்கிற பத்தினி பண்ணுறது முதல் முதல் பிச்சை வாங்குவோம் வாங்கினா அந்த பிட்சை முதல்ல வாங்கினோட அந்த பிச்சை சொல்ல நீ சாப்பிடும் அப்படி பசி கிடங்குன்னு சொன்னான் பாருங்க அவன் திரிக்கால ஞானியா இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படி திரிக்கால ஞானியாக இருந்தார் அப்படி நீ செய்யலாம்னு சரி அப்போ அது வேணும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி அந்த கட்டை வந்ததான் ஆதுரை பிச்சை வீட்டுக்கு மணிமேலே போய்ட்டு இருந்தாள மொதல் மொதல் பாத்திரம் கிடைச்சிக்கணுன்னு அப்போ கண்டு பண்ணாரான் உனக்கா காத்திட்ருக்கேன் என்னுடைய சாபம் விமோசனை நாள் வந்துடுச்சு நீ முதல்ல அந்த ஆதிரை விட்டு அந்த கற்படையை பெண் பிச்சை வாங்கிக்கோ வாங்கிட்டு மொதல் முத எனக்கு பிச்சை கொடு அப்படின்னு கெஞ்சிராங்க சரி அவளுக்கு ஆதரையை பிச்சை போட்ட பிறகு அந்த அச்சை பாத்திரம் பொங்கி வருதாக சாப்பாடு முதல் முதல் வாங்கினாலும் அந்த பாவம் நிவர்த்தி ஆகி மீன் ஜாவலத்தி போனால் சொல்லா கூட கதை வருது ஏன் பலப்பிராதம் பாருங்க அப்படி மெதுக்கும்படியாக செஞ்சேன் என்ன அர்த்தம் ஆ உள்ள பட் என் சூழ்நிலை தான் முந்திரும் பண்ணார் அப்படின்னா வந்து நிற்கும் பலப்பிராதம் பண்ணால் செய்ய முடியாது தடுக்க முடியாது அப்படி உந்திவோம் உள்ளே இருந்து கலப்போம் இச்சா பிராதமாக இருந்தேன் பலமாக இருந்தேன் பறச்சா பத உன்னு தன் இன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க கடைசியில் செஞ்ச பிறகு ஞாபகம் தான் இப்படி எல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சில சிக்கலாம் வரைச்சா செய்யும் எதற்காக பிரார்த்தன்தான் காரணம் அதை அனுப்பிவிட்டு தீங்கணும் வேறு அடிக்கடி அதை பிறகு அதுதான் கஷ்டப்படுற காரணம் ஜனங்கள்னா வேறதான் வரும் பெரியவர் என்ன ஜென்மங்களே எத்தனையோ பாவங்களும் செஞ்சுருக்காங்க அது எதோ காரணங்களால யாராலும் சாபம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஜென்மத்தில் அணிஞ்சாலு தீர்க்கணும் மேயனாகி ஒருவிடம் மேயனின்றிவிடம் அறிவோனாகி ஒரு விடம் தெரிவோனாகி ஒரு தரும் இவ்வாறெல்லாம் ஒருவனே சஞ்சரிப்பன் அறிவைடாம ஞானிகளை பற்றி சுற்றி வரும்போது முதல் முற்புகிதியில் நாலாம் பண்ணிகளை பற்றி அதில் இடத்துக்கு பிற்புகதியில் ஐந்து ஆறு பண்ணிகளை பற்றி சுரு அந்த ஞானிய ஞானிகள் மனஒழுக்கத்தின் காரணமாக பல்வேறு விதமாக தஞ்சையார்கள் இருப்பார்கள் அப்புறம் ஆரோக்கியமாகவும் அவர்கள் தஞ்சாவில் ஒருத்தலாம் போடலாம் வரலாம் கர்மான தேவை பிரார்த்தமானது அவர்களுக்கு இயக்கம் இயக்கம் செய்ய செய்யக்கூடாதுதான் இவருக்குனாலும் எதுவும் போடுறதுக்காக இருக்கிறது பிரார்த்தம் கொடுக்க முடியும் இச்சினாலும் சேவை செயல்படுத்துவாங்க அதை பற்றி இந்த பற்றி சொல்றேன் ஒருவிடம் அசகரத்தோடு ஒத்து ஆச்சாரமாகி அசகரம் மலைப்போம் மலைப்பா என்ன பண்ணுவோம்னா அப்படியே படத்துக்கிட்டு இருக்கும் ஏதோ தங்கத்தில் ஆழ ஆட மனுஷனா எட்டு பார்த்தோன்னா அள்ளி பிடிச்சி அவளை அப்படியே மேட்டில் பிடிச்சி பிடிச்சிருக்கும் அப்புறம் ஆறு மாதம் கூட அந்த ஜீவனம் ஆகாது அப்படி போல ஒரு இடத்துல உட்காந்து விட்டு ஏதோ கொடுத்தா அவங்க சாப்பிடு என்ன போயிடும் பிடிச்சேன் அப்படி தான் கட்டி வரைக்கும் அப்படி போல் ஒரு விட மசகரத்தோடு வச்ச வாஜாளனாகி அப்படின்னு அமைப்பது உண்டு ஒருவிடம் ஒரு இடத்துல நேயனாகி மக்களுக்கு அனுகூலமாக இருப்பார் ஒரு இடம் நேயனின்றி பிரதிகூலமாக இருக்கிறார் எங்கள் இடத்துல ஏதாவது கலவு எடுத்து அடிப்பான் வேண்டாம் அப்படி இருக்கிற ஒருவிடம் மறைபோனாகி இல்லை சென்னைகளில் இல்லை சில ஊர்களே மறைஞ்சிடுவாங்க இவருடன் தெளிவோனாலே அவர் தெரியவில் வெளிப்படுவாங்க ஒரேதேவன் இவ்வாறு அல்ல சொல்லப்பட்ட இந்த பிரகாரம் நினைக்கும் ஒருவனையே சஞ்சரிப்பான் இந்த பிரகாரத்தை அவன் ஒருவனையாகவே தனி தனியாகவே சந்திப்பான் ஒருவோடு சிஷனை கூட்டிக் கொண்டு அதில் தனிக்கு வைத்துக்கொண்டு செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு அந்த மனமானது கொடுக்கம் அப்படி ஆட்டுப்படைகள் சில பேர் ஆகும் மகிழ்ச்சி சார்வன் ஒருத்தரின் சகாயமற்றும் உறவிய வளமே சேர்வன் திருப்தித்தலற்று திருப்தியே நித்தம் சேர்வன் ஒருத்தரில்லாம் ஒரு சமமாய் பார்ப்பன் வருத்தம் இல்லாதிருந்தும் அனிதமும் மகிழ்ச்சி தார்கள் வருத்தம்னா பொருள் வாழ்க்கை வசதியில் இந்திரியங்கள் அனுகூலமாக பொருள்களில் சந்தோஷம் உலகத்தில் எல்லாருக்கும் அதை நம்பிக்கொண்டு ஆனால் இங்கே ஒரு பொருளும் இல்லை ஆனந்தமாக தான் அப்படி ஏன்னால் ஆத்மா ஆனந்த வடிவம் மன ஒழுக்கத்தினால் வெளிப்படுகிறது என்ற நிச்சயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போதும் மனம் ஒடுக்கமாகவே இருக்கிறதுனால வெளிவங்க தான் இருக்கும் சஞ்சல் விருப்பி கிடையாது அசஞ்சல் விருத்தி அதனால் சாதாரணம் அமைக்க இருந்தது அதனால் அர்த்தம் இல்லாதிருந்தும் அனிதமும் தொடர்ந்து மகிழ்ச்சி சார் ஒருத்தரின் சகாயமற்ற உறவியே பலமே சேரும் மக்களுக்கு பெறாத அனுகூலமாக இருந்தால் தான் கொஞ்சம் பலத்தாலே இருப்பாங்க தன்வலி பிறர் வெளி மட்டான் வலி இன்னும் தூக்கி அப்படி போல ஏன்னா பக்க பலம் வந்து கொஞ்சம் நாட்டம் போடலாம் கொண்டாட அடங்கிடுவோம் தன் பலம் இருக்காலும் பார்த்து எரி பழத்தையும் பார்த்து பலம் பார்த்து பின்னாடி இங்கே அவங்க அப்படி இல்லை இதெல்லாம் சோழ தேத்து பலங்கள் இடம் இங்கே சூழ்நிலையத்தில் மனோபலம் அது மனமானது ஆத்மா உணர்வு பெற்ற காரணத்தினால அவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறதுனால சரீரமும் சைரம் சம்மந்தப்பட்ட விவாதங்கள்லாம் எடுத்து அதனால் வெற்றி தோல்விகள் எது வந்தால் அவரை விவரங்கள் அடையப்படும் என்று உதாரணங்கள் நடக்கும் அது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அங்கே எந்த சூழ்நிலையில் எப்படி செய்யணும் செய்வார் ஒரு முறை விவேகம் வந்து ரயிலில் கையன் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த சமயத்தில் வெள்ளைக்காரனா இங்கே அதில் அந்த ஃபர்ஸ்ட்டில் அது இருந்தா தர டிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க போவார் அவனுக்கு இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் வேறு வேறு ஆறு முடியாது வண்டி இங்கேயே தெரியாது இருக்க டிக்கெட்டை போகிறாங்கண்ணா பேச ஆன்கார அப்புறம் ஒரு ஸ்டேஷன் ஜங்ஷனில் நிற்கும் வண்டி என்ன ஒன்றா அவர் தண்ணி ஒன்று கேட்டாரா இங்கே இருக்க மீட்டர் வாட்டர் ஜீவன் தண்ணி கொடுப்பேன் அல்ல இங்கே தெரியுமா நான் இவ்வளோ ஏழு பேர் திட்டிகிட்டே வர பேசப்பட்டேண்ணா உன்னை போன முட்டாவே இருந்தேன் பார்த்துருக்கேன் நாரி பார்த்துருக்காங்க பேச வேண்டாரா வேண்டாரா அவ்வளோ ஒரே கோவம் விஷயம் எங்கே நாங்கள் ரெண்டு பேருக்கு ஒருத்தர்ங்க முட்டா நான் சொல்லலை அப்படின்னு அடிக்க வந்துட்டாங்கண்ணா பார்த்தாரு சரி நீ அடிக்கிற இல்லை எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கையே இருக்கு நான் பார்ப்போம் சட்டையெல்லாம் சூழ்த்தி கேட்டு மூட ஜனமா நின்னா நரம்புலாம் துடிக்கிறேன் அவருக்கு மூட ஜனத்தினால பார்த்தாங்க பெரிய மோடா அனுப்பி எனக்கு பின்வாங்கிட்டாங்க அப்போ அந்த சரீரமும் பலம் தான் இருந்தாலும் மன பலம் அங்கே யாருக்கும் பலம் திடமா இருக்கு சரி முடிஞ்சவரை அடுப்போமே என்ன அவர் ரெண்டு அடிச்சா போய் அழிக்க முடியாது அப்படி தைரியம் பின்வாங்க ஒருவர் பின்வாங்கிட்டாங்க மன்னிப்பு கேட்டான் அப்படி போல அந்த பலம் அந்த அப்பு பலம் மனோக பலம் அப்படிங்கிறது சரிய பலத்தை வச்சு பார்த்து இல்லை ஒரு முறை கப்பலில் போய்ட்டு இருந்தாராம் எல்லக்காரன்னு தேர்வு பண்ணானேன் எல்லாம் பிரம பரம சொல்றியே நான் உன்னை தூக்கி சௌந்திரத்தில் போட போகிறேன் அந்த பிரம்ம உன்னை காப்பாற்ற பண்ணு சொன்னாரு நீ போல் நான் உன்னை தூக்கி போட்டுருவேன் நீ உன்ன காப்பாற்ற பார்ப்ப அப்படின்னா அந்த பிரத போட்ட அப்படின்னா அதுக்கு வந்தவங்க ஒரு நம்ம தீ போ ஒரு பயணி பேச போயிட்டேன் அப்படி போச்சிட்டேன் அந்த மனமானது அவ்வளோ தூரம் பரிபாடம் இருக்கும் சமயங்களில் வெளிப்படும் சித்திகளும் தூரம் அந்த நேரத்துக்கு பலம் உடல் ப மனவளம் இருக்கிறனால உடல் வளம் வந்துடும் நானும் வந்துடும் அப்படி பலம் இதாண்டாலும் கூட ஆரம்பம் ஒருவர் சகாயம் இல்லாமலே பலம் பலம் உனக்கு இருக்குன்றது அப்படி ஒருத்தரின் சகாயமற்றும் உறவையே பலமே தேர்வன் திருப்தி குசித்தலற்ற திருப்தியே நித்தம் தேர்வன் திருப்தி அதாவது நமக்கெல்லாம் எப்படி இருக்கு ஏது போட்டாலும் திருப்தி இருக்கிறது இல்லை ருசி பார்த்துக்கிட்டே தானே இருக்கும் என்ன குழம்பு இப்போ பண்டிகை நல்லது நல்லபடியாக இருப்பான்னு பார்த்து ஒன்று தெரிய முடியே அப்படி ஒரு விஷயம் நான் கேட்டே இருந்தேன் அவர்களுக்கு அப்படி கிடையாது சரி பசிக்கு ஆதாரம் வேண்டியதா சாப்பிட வேண்டியதா அது எப்படி என்ன அப்படின்னு தெரியும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு ரெண்டாம் சான் ரெண்டாம் பாட சாண் செப்பரா சண்ணியாக இருப்பார் ஒரு முறை காய்களுக்கும் போது தெற்காய் போடாமல் கொடுத்துட்டாங்க பேச முடிச்சுக்கிட்டார் அடுத்தவங்க பிடிச்சாங்க என்னன்னா நம்ம சக்கரையே போடல எப்படி பிடிச்சிங்கன்னா ஆமாம் சக்கரை பரவாயில்ல எடுத்துதான் பிடிச்சாங்க அதனால ஒரு பொருளை நினைக்கிறதில்லை அப்புறம்தான் சக்கர போட சா அதில் என்ன பிடிச்சே என்ன என் கொடுத்தே பிடிக்க வேண்டியது தானே அப்படின்ட்டான் அப்படி சக்கர குறைஞ்சிரா இருக்கு எனக்கு இங்கேயே பிடிச்சிங்க அவங்க எந்த விதமான வருத்த பாட்டுகளும் கேட்கவும் இல்லை அப்படி போல் அவர்கள் சுவையை கருவதில்லை இது கிடைச்சே சரி திருச்சியாக அப்படி திருப்தி செய் இருந்தாலும் கூட திருப்தியே நிச்சயம் சார் மனதை திருப்பி உண்டாக்குவாங்க இடம் கொடுக்கிறது இல்லை இடம் ஒருத்தல் விடையே சமமாக பார்க்கணும் பொருத்தம் இல்லாத இடம் இருக்கு யாத்திரை பண்றோம் யாத்திரை பண்ற இடத்துல தண்ணி செவரியம் இல்லை உட்காந்து உட்காரத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத இடமா இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தங்கடப்படுவோம் தங்கடப்படுறது இல்லை ஒருத்தமிடம் தான் இருக்குது பூசின நிற்கிறார்கள் அப்படி இடம் கொடுக்குது சமபா சமபாச்சும் பண்ணிக்க வேண்டும் சாப்பாடு படைய வேண்டும் சேக்கை பொறுமையை வெளிப்படுத்த வேண்டிய என்று அவர்கள் அங்கேயே இருக்கும் அது மனம் பண்ணி பார்க்கணும் மனம் ஒழுக்கம் பொருத்தூர் மாட்டாங்க அந்த மனபாவத்தூர மோசமா இருக்கு பாட மக்களுக்கு இந்த மாதிரியே மனபாவத்து இருந்தாரு அவங்க என்ன தாண்டி கிடையாது அவங்களுக்கு என்ன மன அமைதி கிடையாது இறங்கலாம போறேன் அவங்க இறங்குறான் போறான் முன்ன பின்ன இடம் வந்து உட்காந்து கிடைச்சேன்னு இது நெருக்கமும் உட்காண்டாம என்னன்னு வர்றது தெரிய போகுது வரது இடம் கட்டி பார்க்கல குடும்ப குடும்பம் கிடைக்கும் நகர நகர மாதிரி அத்தேவாரி நகரமாச்சு அப்படியே இருக்கும் என்ன பசங்க அப்படியே செய்ய முடியும் அதனால இது அஞ்சான காலம் ஞாய காலம் அப்படி இல்லை சரி எந்த பொருத்தமும் இல்லையா பொருத்தமாக செஞ்சுக்கிட்டேன் பஸ்ஸில் போனா கூட நம்ம பார்ப்பான்னு நல்லா உட்கார பாண்டுக்கிறேன் நீ உக்கார அப்படி கூட ஒன்று ஒன்றுமே துவிக்கும் போதும் ஒன்றுமே துயித்தல் அற்றோம் சரி சரீரமுற்றோன் அன்றியம் அளவுபட்டுவன் ஆகிய நாம் போறான் என்றான் ஒன்றினை செய்யும் போதும் ஒன்றுமையே செய்கையற்றோன் ஒரு காரியம் செய்யக்கூடிய நிலை வறுமையானால் மேம்பூர்வன் அதிகாரமான நிலை எடுக்கிறது மலஜம் கிடைக்கிறது ஏதாவது வந்தாங்க எவ்வளோ சொல்லுவோம் சிறிது நேரத்தில் யோசன் அவ்வளோதான் அப்படி இருந்தாலும் கூட நான் செய்கிறேன் என்கிற பாவனை கிடையாது ஒன்றுமே செய்கிறேன் ஒன்றினை துய்க்கும் போதும் ஒன்றுமே துய்தோம் சாப்பிட்றதோ அது துடிக்கிறதோ வெளிவாசல் போகிறதோ அதெல்லாம் செஞ்சாலும் கூட நான் செய்கிறேன் என்கிற பாவனை கிடையாது ஏன்னா நான் நகண்ட சச்சானுபுரம் பாவனை மாறுறது நகண்ட பாவனை மாறாமல் இருக்கிறதுனால நகண்ட சச்சானுபுரம் எங்கையாவது ஒழுக்கிட்டு போகுமா சாப்பிடுமா அது எது செய்யுது சரீரம் செய்யுது சரீரம் தான் அருகே ஆகவே பண்ணது பண்ணுறோம் நான் சாட்டியா இருக்கேன் என்று அதனால ஒன்றினை துவைக்கும் போதும் ஒன்றுமே குறித்து வர ஒன்றியா சரீரியான சரீரமும் மற்றவன் அவனுக்கு பொருந்திருக்க சரீரம் இருக்கு ஆனாலும் சரீரம் இல்லைன்னு பா நிச்சயமாக அசரீரியான இதனாலே பாவனை நான் என்று சொல்லும்போது அதனால தச்சான பாவனை பாவனம் தான் அவன் உண்டு கதா அந்த நான் அங்கே ரெண்டு பாவனை உண்டு நான் கர்த்தா போர்த்தா எனக்கு அறிவாளி இதுவேணும் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்ற பாவனைக்கு ஆங்கார பாவனை அந்த கணக்கு ஆங்காரத்துக்கு அந்த பாவனை அது நான் பாவா